தலைப்பு 22- இரண்டு கற்பபேதம் கற்பபேதம் என்பது கடவுள் இடப வாகனாரூபராய் உலகத்தில் எழுந்தருளி காட்சி கொடுத்தருளும் காலம் இடபம் என்பதற்கு பொருள் தர்மஸ்வரூபம் தர்மம் என்பது காருண்யம் தயவு அருள் அதலால் அருள் வடிவமான ஆன்மாலய உலகமான தேகத்தின் அனுபவ ஞானம் தோன்றுதல்